ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்று அறிவிக்கின்றார்கள் இடத்தில் எங்களுக்கு நபிசல்லு அலி வசல்ல அன்றிரவு மழை பெய்திருந்தது தொழுகை அவர்கள் முடித்த போது நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மக்களை நோக்கியவர்களாக உங்கள் இறைவன் கூறுவது பற்றி நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டார்கள் அல்லாஹுவும் அவனது தூதரமே மிக அறிந்தவர்கள் என நபி தோடர்கள் கூறினார்கள் என் அடியார்களில் சிலர் என்னை நம்பிக்கை என்னை மறுத்தவர்களாகவும் காலையில் எழுகிறார்கள் அல்லாஹுவின் அருளாலும் அவனது கிருபையாலும் நாங்கள் மழை கொடுக்கப்பட்டோம் என்று ஒருவன் கூறுகிறான் இதனால் அவன் என்னை நம்பியவனாக நட்சத்திரத்தை மறுத்தவனாகிறான் இன்ன இன்ன நட்சத்திரங்களால் நாங்கள் மடையினை பெற்றோம் என்று சிலர் கூறுவர் இதனால் என்னை அவன் மறுத்தவனாக நட்சத்திரத்தை நம்பிக்கை கொண்டவனாக ஆகிறான் புகாரி எட்டு நான்கு ஆறு முஸ்லிம் ஏழு ஒன்று